அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு நட்புங்கிற அதிகாரத்தில் இந்த முதல் குரட்பாவை இப்பொழுது நாம் படித்திருக்கிறோம் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு மேற்கோள் பார்ப்போம் கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமரிடத்தில் சுக்ரீவன் நட்பு பூண்டதை பற்றி கம்பர் இப்படி வர்ணனை பண்ணியிருக்கார் கூட்டமுற்று இருந்த வீரர் குறித்தது ஓர் பொருட்கு முன்னால் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயய்ந்தது ஒத்தார் மீட்டும் வாழ் அறக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார் அற்புதமான பாடல் கிஷ்கிந்தா காண்டம் நட்புக்கோள் படலம் அதில் பாடல் இருபத்தி ரெண்டில் இப்படி வருகிறது கூட்டமுற்ற இருந்த வீரர்னால் நட்பாய் ஒன்று கூடி கூடியிருந்த ராமசுக்ரீவர் அப்படின்னு அர்த்தம் குறித்தது ஓர் பொருட்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறத்துக்காக முன்னால் ஈட்டிய தவமும் முன்னால பல ஜென்மாக்களில் பண்ணின புண்ணியம் தபஸ்ஸு பின்னர் முயற்சியும் இந்த பிறப்பில் தபஸோட பயணம் அடையிறதுக்கான முயற்சி ஏற்கனவே பண்ணின தபஸ் இப்போ பண்ணுற பிரயத்தனம் இயைந்தது ஒத்தார் ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு சமம் எப்படி எக்ஸாம்பிள் பாருங்க தவமும் முயற்சியும் ஒத்தார் அப்படின்னா தவம் இப்பொழுது செய்கின்ற முயற்சி இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் பண்ணுற முயற்சி ஏற்கனவே பண்ணின தவம் இருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்கும் உடனே கொடுத்துடாது பல நாள் முயற்சி தான் முன்பு செய்த முயற்சி தான் தவம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது செய்கிற முயற்சி அந்த தவத்தோட சேர்றது இப்போ ராமனும் சுக்ரீவனும் எப்படி இருந்தார்கள்னா முன்பு செய்த தவமும் இப்பொழுது செய்யக்கூடிய முயற்சியும் போல தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும்னு சொல்கிறோம் இல்லையா தெய்வம்ங்கிறது தபஸ்தான் அங்கே முயற்சியும் தெய்வமும் எப்போவுமே சேர்றதுங்கிற கருத்தை சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் ஆகாதனும்னா ஆகாதன் அர்த்தத்தில் இல்லை அங்கே நீ முயற்சியை விடாதேங்கிற கருத்தை அழுத்தமாக சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு ஆ எங்கேயுமே தெய்வமும் சேர்ந்து தான் இருக்கு அப்படி சேர்ந்த மாதிரி இருந்தது எப்படி ஒரு பார்வை சுக்ரீவனும் ராமரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாங்கண்ணா தபஸும் பிரயத்தனமும் சேர்ந்தது மாதிரி அதில் யாரு தபஸ் யார் பிரயத்தனம் அப்படிலாம் சொல்லலை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மீட்டும் மேலும் அது இவங்களை குறிக்கிறதா அவங்கள குறிக்கிறதா எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருக்குமே அவருக்கும் தபஸ் இருந்து முயற்சி பண்றதுனால தான் அவருக்கு சுக்ரீவன் கிடைக்கிறார் சுக்ரீவனும் ஏதோ ஜென்மாந்திரத்தில் தபஸ் பண்ணி முயற்சி பண்றதுனால தான் இவருக்கு இவர் கிடைச்சிருக்கார் அதனால் ரெண்டு பேரும் அந்த முயற்சி இதுல நிறைய நுணுக்கமா ஆழமா சிந்திக்கிறதுக்கான கருத்துக்கள் தோன்றுகின்றன மீட்டும் மேலும் வாழ் அரக்கர் என்னும் தீவினை கொடிய அறக்கர்கள் என்று சொல்லக்கூடிய தீவினையை அத அறக்கர்களை தீவினையோடு சொல்கிறார் தபஸ் பிரயத்தனம் அதாவது பாபகர்மம் நம்ம பண்ணின பாவமும் இருக்குது நம்ம பண்ண புண்ணியமும் இருக்குது நம்ம இப்போ பண்ணுற முயற்சியும் இருக்குது அந்த பாபத்தை அழிக்கிறதுக்குத்தான் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாருங்க வேரின் வாங்க வேரோடு அழிக்க பாபத்தை அடியோடு அழிக்கணும் கேட்டு உணர் கல்வியோடு ஆசிரியர்கிட்ட நல்லா படித்து அதை வந்து நன்றாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார் இன்னும் திரும்பவும் சொல்கிறார் அதாவது கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சுய அறிவு கல்வி அறிவு கற்றும் கேட்டும் பெற்ற அறிவு தானும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இதை ரெண்டும் சேர்ந்ததுக்கு சமமாக ஆனார்கள் அப்படிங்கிற கருத்து ரெண்டு உதாரணம் சொல்கிறார் தவமும் முயற்சியும் போல ரெண்டு பேரும் இருந்தார்கள் ராமனும் சுக்ரீவனும் அதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம் அதாவது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறார் அதாவது கல்வியோட சுய அறிவும் சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல கேட்டு கல்விங்கிறது ஆசிரியர்கள்டருந்து முறையாக படிக்கிறது அப்புறம் பெரியவங்கள்ட நிறைய பேர்கிட்ட கேட்கறது அப்புறம் தானும் சுயமாக சிந்திக்கிறது இதெல்லாம் திருக்குறளில் பார்த்துருக்குறோம் திருக்குறளில் வந்து வள்ளுவர் வந்து கல்வி கல்லாமையின் மூலம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார் கேள்வங்கிற அதிகாரத்தில் சொல்லுகிறார் கேள்வி அவசியம் பெரியவங்கள்கிட்டருந்து கேட்கணும் அப்புறம் சுயமாக சிந்திக்கணுங்கிறதுக்காக அறிவுடமே சொல்லியிருக்கார் இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆக கல்வியின் கேள்வியோடு அறிவு கல்வி கேள்வியினால வர்ற அறிவு சுயமாக சிந்திக்கிறதுனால வர்ற அறிவு இது என்னாகும்னா இந்த கல்வி அறிவும் சுய அறிவும் சேர சேர சமூகத்தில் அறிவு வளர்ச்சி ஓங்கிகிட்டே போகும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் தரத்தோடு கூடிய அறிவு கிடைக்கும் ஆ சுயமாக சிந்திக்கிறவங்களுக்கு இன்னும் வலிமை உண்டாகும் செயல் திறமை உண்டாகும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரும் செல்வம் இது தான் அது மாதிரி அதுக்கு கூடினதை ஒத்தாருங்கிறார் அதாவது எய்தற்கரிய இப்பிறப்பினை எய்தியுள்ள மக்கள் செய்தற்கரிய நட்பினை செய்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து இந்த ஜெகவீர பாண்டியனாருடைய தமிழ் சொல்லாட்சி கிடைக்கிறதுக்கு அபூர்வமான இந்த மனித பிறவியை உயிருக்கு கிடைச்சிருக்கிற மனித பிறவியை செயற்கறையை செஞ்சு நட்பை நாம் செய்து கொள்ளணும் இந்த செயதற்கரிய அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒருத்தரை நண்பராக்கிக் கொள்றதுக்கு முயற்சி பண்ணி அப்படி ஒருத்தரை நண்பராக்கி அதை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப செயற்கரியது ஆக பேர்க்கரிய பிறவியை பெற்றிருக்கிற நாம் செயற்கரிய செயலை செய்து நட்பினை பேண வேண்டும் நட்பினை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவின் கருத்து மேலும் இந்த குரட்பாவை குறித்து சில கருத்துக்களை சிந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக